வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே சான்றோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதே வைத்து புறமொன்று பேசுவது மனதிற்குள்ள நாம் நினைப்பது வேறாக இருக்கும் அந்த இடத்தை சமாளிக்க வேண்டும் அல்லது அந்த நபரோடு நமக்கு இன்னும் நிறைய தேவை இருக்கிறது அப்படின்னா மனதிற்குள்ள ஒருவர் பிடிக்கலினா கூட மனசுல நம்ம ஒருத்தரை வெறுத்து ஒதுக்குனா கூட முக அளவில் மகிழ்ச்சியை காட்டி வெறும் போற்றக்கூடிய வார்த்தைகளை போற்றிக்கொண்டே இருப்போம் அவ்வாறன்றி நாம் அடி மனதில் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் பேச வேண்டும் முடிந்தவரை முகத்தை புன்முறையோடு வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆள் அவ்வாறே மகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நம்முடைய அரசியல் பிரமுகர்களை நாம் அடிக்கடி பார்ப்பதுண்டு இன்று மாலை வரை ஒரு கட்சியை சார்ந்த தலைவரை போற்றி புகழ்வார்கள் வார்த்தைக்கு ஒரு முறை அவர்களை வணங்குவார்கள் ஆனால் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளில் வேறு கட்சிக்கு மாறிவிடுவார்கள் உடனடியாக எந்த தலைவரை போற்றி புகழ்ந்தாரோ அதே தலைவரை திட்டி தீர்த்து விடுவார்கள் இது சரியான ஒரு நெறிமுறையா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திற்கு ஒருவரை பிடித்திருக்கிறது அல்லது உள்ளத்திலிருந்து நாம் வாழ்த்துகிறோம் என்றால் நிச்சயமாக மற்றொரு நாளில் நாம் அவரை வெறுத்த ஒதுக்க அல்லது திட்டி தீர்த்திட மாட்டோம் ஆக வெறும் முகத்திலிருந்து அல்லது பிறரை மகிழ்விக்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய ஆள் மனதிலிருந்து அது வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சில ஞானிகளை பார்க்கறதுண்டு அவர்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் அவர்களுக்கு பிடித்திருந்தால் இது சரி என்று தோன்றினால் சரினு சொல்லுவாங்க தவறு அப்படின்னா நேரடியாகவே இது தவறு அப்படின்னு குற்றம் சாட்டுவார்கள் அவ்வாறு பேசுவதுதான் உண்மையான அறம் அதுவன்றி நாம் ஆள் மனதை மறைத்து கொண்டு முகத்தில் மட்டும் புன்னகை பூத்து போற்றி புகழ்வதெல்லாம் அறமாக இதைத்தான் வள்ளுவர் சொல்றார் முகமலர்ச்சியோடு அதே மலர்ச்சியை அகத்திலும் வைத்து கொண்டு இனிமையான சொற்களை பேச வேண்டும் அவ்வாறு பேசுவதுதான் அறமாகும் அப்படின்னு வள்ளுவர் வெளிப்படுத்துறார் ஆக அந்த அறத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றுவோம் இனிமையான சொற்களை உள்ளத்திலிருந்தும் நம்முடைய நாவிலிருந்தும் முதிர்ப்போம் பிறருடைய அன்பிற்கு நாம் ஆட்படுவோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் முகத்தான அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம் மீண்டும் குரல் முகத்தான அமர்ந்தினி நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினிதே அறம் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி